ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா கீதா நம அஹங்க காமம் கிரோதம் சம்சுத்தமரவிஷந்தோயான் அசுரங்குள இந்த ஸ்லோகத்தோட பூர்த்தி பண்ண போகிறார் பிறகு சுருக்கமாக மீண்டும் ஒரு முறை வேற கோணத்தில் சொல்லுவார் அகங்காரம் அகங்காரம்னு சொன்னால் தன்னை ரொம்ப சிறப்பானவன் நினைச்சுக்கிற எண்ணம் இருக்கிற இல்லாத குணங்களை எல்லாம் தன் மேல கற்பனை பண்ணி நான் சிறந்தவன் அதாவது பணிவில்லாத ஒரு குணம் அப்படிங்கிறத வேற விதமா சொல்லணும் இது அகங்காரம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் நான்கிற தன்னுணர்வை யாரும் விளக்க முடியாது நாம் எல்லோரும் விழித்தவுடனே தன்னுணர்வு வந்து விடுகிறது ஆழ்ந்த உறக்கத்திலே தன்னுணர்வு இல்லை இந்த அகங்காரம் இருக்கிறதுனால இதுக்கு ஞானம் பக்குவம் எல்லாம் இல்லாததுனால நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் உண்மையையும் சொல்லுவான் பொய்யும் கலந்து சொல்லுவான் அந்த குணத்தை தான் இங்கே அகங்காரம்ங்கிறார் தன்னை ரொம்ப சிறப்பானவனா கருதிக்கிறது அடுத்தது பலம் இந்த அகங்காரத்தை பத்தி ஆதிசங்கரர் என்ன சொல்லுகிறார் இது உண்மையா இருந்தாலும் அது கற்பனை அகங்காரமே உண்மையில கற்பனை ஆனா அந்த அகங்காரத்தை உண்மைன்னு நம்பிக்கொண்டிருக்கிறான் இந்த அஜானி இது எல்லா தோஷங்களுக்கும் ரொம்ப கஷ்டமான சர்வதோஷானாம் கஷ்டதமாக சர்வ அனர்த்த பிரவருத்தின மூலஞ்ச அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் எல்லா குறைகளுக்கும் இதுதான் காரணம் துன்பங்களையெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு இந்த அகங்காரங்கிற எண்ணந்தான் காரணம் நாம செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் மூலமாக இருப்பது இந்த அகங்காரந்தான் அறியாமையினுடைய வெளிப்பாடு அகங்காரத்தை சார்ந்திருக்கிறார்கள் அகங்காரம் சா சம்ஸ்ருதாக இந்த சா எல்லாத்துலையும் சேரும் சம்ஸ்ருதாகனா நன்றாக அந்த அகங்காரத்தை சார்ந்திருக்கிறான் அகங்காரங்கிற அந்த எண்ணத்தை ரொம்ப பிடித்து கொண்டிருக்கிறான் அந்த எண்ணத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது அப்படியே அதுவா ஆயிடுறான் தத்துவஜானம் வந்தா தான் அந்த அகங்காரத்தை நாம ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும் பாஹ்யமா பார்க்க முடியும் மனசுக்குள்ளேயே அதை பாஹ்யமா பார்க்கிற சக்தி வரும் பலம்னு சொன்னா உடம்புல இருக்கிற பலம் அப்புறம் மனசுல இருக்கிற பணபலம் அந்த பணத்துக்காக வேண்டி நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறார்களே அந்த ஆள் பலம் அந்த பலம் சொல்றாரு உடம்பு பலம் பணபலம் ஆள் பலம் இதெல்லாம் சேர்த்து பலம்னு பேரு அது மாத்திரம் இல்ல இன்னொருத்தரை டாமினேட் பண்றதுக்கான சுவாவம் இது காமராகான்விதம் அப்படின்னு ஒரே ஆசிரியர் சொல்றாரு ஆசையும் பற்றோடும் கூடிய இந்த பலம் ஆசை பற்றோடு கூடிய இந்த பலம் தான் அசுரகுணம் எல்லாரையும் நம்ம டாமினேட் பண்ணணும் யாரு நமக்கு மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிற குணம் தான் இந்த இடத்துல பலம்னு பேர் தர்ப்பம் தர்ப்பம்னு சொன்னா இந்த குணம் அளவுக்கு மீறின ஒரு என்ன சொல்றது நாம் பெரிய ஆளு நான் எத வேணாலும் வயலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களா சட்டத்துக்கு நினைச்சு அந்த மனோபாவம் இந்த குணம் இருக்கிறவன் தர்மத்தை மீறி வாழ்க்கையினுடைய குறிக்கோளை இழந்து பிறவிய வீணாக்கிடுவான் தர்பா ஓவர் பிரைடு அளவுக்கு மீறின பிரைடுன்னு அர்த்தம் இந்த அகங்காரந்தான் ரொம்ப தடிச்சு போகிறபோது தர்ப்பமா ஆகிறது என்று உரையாசிரியர் சொல்லுகிறார் தம் சம்ஸ்ருதா ஆகா அதை சார்ந்திருக்கிறார்கள் அப்புறம் காமம் காமம்னா இது இனக்கவர்ச்சி விஷயம் இனக்கவர்ச்சி அதை குறித்தது பெண்ணை ஆண் விரும்புகிறது ஆண் பெண்ண விரும்புகிறது இது இயல்புதானே ஆகா அந்த அர்த்தத்தில் அது அளவுக்கு மீறி போகிறது ஒரு தர்மமா இருக்கிறது அதுக்குத்தான் நம்மளுக்கு திருமண வாழ்க்கை கணவன் மனைவி இந்த முறையெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா அதை மீறது அதுதான் காமம்னு பேர் குரோதம் குரோதம்னா என்ன நாம ஒரு காரியத்தை செய்ய போனால் அதுக்கு யாராவது தடை பண்ணினா எரிஞ்சு விழறது அது மாத்திரம் இல்லை கோபம்னு அர்த்தம் நமக்கு பிடிக்காத விஷயத்தில் கோபப்படுறது வெறுப்போட பேசறது அதுதான் கோபத்தினுடைய வெளிப்பாடு இந்த குறைபாடுகளையும் சேர்த்துக்கணும் எல்லா விதமான சேர்த்துக்கணும் இதெல்லாம் விட்டு அதையும் சேர்த்துக்கணும் ஆஹா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் செ சம்ஸ்ருதாக சார்ந்திருப்பவர்களாய் அர்த்தம் அது மாத்திரமில்லை மாம் ஆத்ம பர பிரத்விஷந்தா அபியசூயக்கா மாம்னா என்னை ஆத்ம பரதேகேஷு மாம் அப்படின்னா அவனிடத்திலேயும் நான் இருக்கேன் கர்மசாட்சியா பிறருடைய ஹிருதயத்திலையும் நான் இருக்கேன் ஆஹா ஆத்ம தேகே பரதேகே பரதேகேஷு தன்னுடைய உடம்பிலும் பிறருடைய உடம்பிலும் இருக்கின்ற இறைவனை பிரத்விஷந்தகா வெறுக்கின்றார்கள் ஆக ஒரு மனிதனை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருக்கிற இறைவனை வெறுப்பதாக கருத்து ஆக அந்த புத்திக்கு கர்மசாட்சியாக இருக்கக்கூடிய இறைவனை வெறுக்கின்றவர்கள் வெறுக்கிறதுனா என்ன சாஸ்திரத்தை மீறுறது இறைவனுடைய ஆணைய மீறி நடக்கிறது தான் வெறுப்ப காட்டுறதுன்னு பேர் உள்ளத்துக்குள்ளே இறைவன் மனசாட்சியாகவும் சாஸ்திர ஞானமாகவும் இருக்கிறார் அந்த சாஸ்திர ஞானத்தை திருக்குறள் அறிவு எல்லாத்தையுமே மீறது அபூயக்காக அது மாத்திரமில்ல சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்றதில்லை தெளிவா அதை கடைபிடிக்கிறது இதுல எல்லாத்தையுமே கவனமே செலுத்துறதில்லை பராங் முகத்துவம் அதெல்லாம் இக்னோர் பண்றது இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது இந்த திருக்குறள் இந்த சாஸ்திரம் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது அப்படி நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு எங்க கிடைக்க போகிறது இதெல்லாம் மன கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு அந்த உண்மை தெரியாததுனால அதை இக்னோர் பண்ணுவார்கள் காலப்போக்கில் தான் கிடைக்கும் இந்த உலகத்தில் அக்கிரம நியாயம் உடனே சுகம் கிடைக்கிற மாதிரி அந்த தற்காலிக சுகத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மீறுகின்ற செயல் நல்ல வழியில் போகின்றவர்களை பார்த்து பொறுத்துக்க முடியாது அவங்களால ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பொறுத்துக்காம அவங்கள எல்லாம் கண்டபடி அவங்கள பற்றி குறை சொல்றது அவங்களுடைய நல்ல குணத்தையே மோசமாக சொல்லி திருச்சி சொல்லி பொய்யெல்லாம் பரப்புறது அபியசூயக்காக அதாவது பிறருடைய நல்ல குணங்களையும் குறையாக திரித்து சொல்லுதல் இந்த குணங்களை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்களை என்ன பண்றார் பகவான் அது அடுத்த ஸ்லோகத்தில் வருகிறது ஆக இந்த ஸ்லோகம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது இதற்கு அர்த்தத்தை ஓரளவு நாம் தெரிந்து கொண்டு நிறைவு செய்கிறோம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் அவர்களுடைய